பாரும் புனலும் கனலும் பெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி ஊரலி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரிசி நடிக்கே சாரும் தவமுடையார் படையாத இல்லையே